பாட்டோடுதான் நான் பேசுவேன் நற்றினை நேயர்களின் காதோடுதான் தென்றல் காற்றாக நான் வீசுவேன் தாய்மையின் சிறப்பை சிகரத்தில் வைத்து அழகு பார்க்கக்கூடிய உன்னதம் இந்த பாடலின் வரிகளுக்கு உண்டு இந்த பாடலுக்குரிய தனித்துவம் என்ன என்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தாயின் பாசத்தை விளக்கும் வண்ணம் அதே நேரத்தில் தாய்மையின் பெரும் சிறப்பை அனைவரும் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை அவர்களுடைய உள்ளங்களிலே பதிவாக்கும் வண்ணம் பாடல் அமைய வேண்டும் என்று நினைத்து கவிஞர்கள் பலரிடமும் பாடல்களை எழுத சொல்லி அதற்கான சூழல்களை சொன்னபோது முப்பதுக்கும் மேற்பட்ட பாடல்கள் எழுதி கொடுக்கப்பட்ட நிலையில் அவைகள் கதாநாயகனாக அந்த படத்தில் பாடலை பாடி நடிக்கிற எம்ஜிஆர் அவர்களுக்கு முழு திருப்தியை ஏற்படுத்தி தரவில்லை பிறகு கவிஞர் ஆலங்குடி சோமு அவர்கள் எழுதிய ஒரு பாடல் ஏகமனதாக அவரால் தெரிவு செய்யப்பட்டது அந்த பாடல் தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் என்று எழுச்சிகரமாக தொடங்கும் அதிலே அவள் எப்படி எப்படியெல்லாம் இயற்கையின் பல்வேறு வடிவங்களில் பரிமளிக்கிறாள் என்பதை சொல்லிக்கொண்டே போகும் அதோடு மட்டுமல்ல இறை வடிவமாக இயற்கையின் அம்சமாக அவள் எப்படியெல்லாம் இருக்கிறாள் என்பதை மிக பரிசுத்தமாக அந்த பாடலின் சரணங்களெல்லாம் அவர் எதிர்பார்த்ததைப் போலவே அமைந்திருந்ததனால் அந்த பாடல் அந்த படத்தில் தனிச்சிறப்பை பெற்று திகழும் என்று பாடல் வரிகளை பார்த்தபோதே அவரால் பாராட்டப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது பாடலை எழுதியவர்கள் என்று தொடக்கத்தில் அந்த படத்தில் போடுகிற பொழுது பாடலின் முதல் வரியை குறிப்பிட்டு அதை எழுதிய கவிஞர் யார் என்றும் ரசிகர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு தாயில்லாமல் நான் இல்லை கவிஞர் ஆலங்குடி சோமு என்று அதிலே இடம்பெறச் செய்தார் அவர் தாயின் மீது வைத்திருந்த பக்திக்கும் அந்த தாயின் கருணையானது எப்படி அவரை மிக உச்சத்தில் வைத்து இன்றளவிலும்கூட நாடு போற்றுகிற ஒரு சிறப்பு மிக்கவராக வைத்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சாட்சியாக அமைந்தது கே வி மகாதேவனின் இசை அமைப்பில் டி எம் சவுந்தரராஜனின் குரலில் அடிமை பெண் எனும் திரைப்படத்தில் அந்த பாடல் இடம்பெற்றது இதை கேட்கிற பொழுதெல்லாம் சொர்க்கம் எங்கே இருக்கிறது என்று கேட்பவர்களே அது உங்களை பெற்ற தாயின் காலடியில்தான் இருக்கிறது நீங்கள் ஏன் தேடி அலைகிறீர்கள் என்கின்ற ஒரு தத்துவம் நம்முடைய உள்ளங்களில் எதிரொலிக்க காணலாம் இதோ அந்த பாடல் உங்களுடைய உள்ளங்களை தழுவுவதற்காக இப்படி வருகிறது அன்பு நேரவில்லை கருப்பித் தெய் மகிவாய் கவரீனை பொறுப்பாய் தர்மத்தை வளப்பாய் சரணியிலே வளம் தேத்திடுவாய் கவரீனை பொறுப்பாய் தர்மத்தை வளப்பாய் சரணியிலே வளம் தேத்திடுவாய் தாயిల్లా என்னை சும்பாள் தண்மை இல்லாமல் நான் வாழ்க்கு புறையிருப்பாள் தாயில்லாமல்ல ஆரியந்தமும் அவைதான் நம்மை ஆளும் நீதியும் அவை தான் ஆரியந்தமும் அவழ்தான் நம்மை ஆளும் நீதியும் அவைதான் ஆக்களை கொடுப்பாள் அவள் தான் அன்னை மகாதனை அந்த தாயில்லாமல் நான் இல்லை எவரும் பிறந்ததில்லை என கோர்த்தாய் இருக்கின்றாய் என்றும் என்னை காக்கின்றாயில்லாமல் நான் இல்லை நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது